ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி ஐந்து தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரிஞர் தர்மபுரம் பா அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குத்துவெல்ல கேட்டி சிறப்பிப்பார்கள் नीव कर தேவர் செந்தனார் கருபூர தண்டு போந்துருத்தி நம்பி வரிஜான கண்டராஜித்திர வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாதி அம் திருமழு கூடோத்தமர் செய்தாயர் மூலர் மன்னு திருவாதவாயார் ஒரு காரச்சாலம்மை ஐயரிகள் சேரமான் உலகில தள்ளாடினார் உன் கபிலர் பரணமை உரம்பெருமானோடு ஓங்கு மதிராடிகளார் திருமே பட்டினத்தை நம்பி ஆண்டார் நம்பி சொத்துவாரும் சிவனரி திருமுருகன் பன்னிரெண்டாம் செய்த தெய்வீகத்தன்மையோர் சதவீ தல ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை ஆணை முகரணி ஐந்து கரத்தனை ஆனை மூகத பிந்தில் இளம்பரை போலூத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை பிந்தில் இளம்பிரை போலும் வேலை செய்த தெத்தனே ஆமே உருர शिंदे இளம்பேரே போலு எட்ட ரென்னங்கி மகந்தन्ने யானே தந்தி மகந்தन्ने ஞான கொழுந்தினு ஊதியில் வைத்தே போத்துக்குனே தந்தி மகந்தन्ने ஞான கொழுந்தினு ஊதியில் வைத்தே மா ऐ रे करत्तने गोरी पानी प बक्कनी प बक्कनी प अपानी एnde करत्तने सज्जन सरी दनी पानी ब्रह्मा प बक्क हागा पानी बदन पेंट पानी निवा बबरी गंज करत्तने ए எனக்கு தெரிந்த வரையிலும் நான் படித்த வரையிலும் கடவுளின் தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது எந்த நீதிபதியும் எந்த கோட்டும் குறுக்கில் வரமுடியாது? முடியாது அப்ப கோட் தீர்ப்பையும் நீதிபதி தீர்ப்பையும் நீங்கள் அவமதிக்கிறீங்களான்னு நீங்கள் என்னை கேட்டு விடாதீர்கள் இதற்கெல்லாம் மேல ஒரு நீதிவான் இருக்கிறான் அவன் சொல்லுகிற நீதிதான் நீதி பாக்கி எல்லாம் ஏதோ உபச்சாரமா கொள்ளலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்ல தயாராகல அதனால நீதிபதி நீதிபதிகளையோ அல்லது கோர்ட்டையோ அவமதிக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல ஆனதுனாலே கடந்த ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நேற்று வரை இந்த உலகத்தை கடவுள் வைத்திருக்க நினைக்கிறானா அல்லது அழிக்க நினைக்கிறானா என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு தடவை சுனாமின் ஒன்று வந்தது அத்தோடு அது போச்சு அப்படின்னு இல்லை மீண்டும் மீண்டும் கடல் கொண்டடிப்பு திருவற்றியூர்லேயும் சரி மகாபலிபுரத்திலும் சரி கன்னியாகுமாரியிலும் சரி வெளிநாட்டுகள்லையும் சரி அதுதான் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த நிலநடுக்கம் அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருந்து நேற்று முன்தினம் கொள்ளைவோ கொள்ளை போட்டு விட்டது காஷ்மீர் தப்பிக்குமான்னு கூட சொல்றாங்க இந்தியாவை பொறுத்தளவுல அந்த அண்ட பக்கத்துக்கு போயிட்டுக்கான ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட போயிருக்க கூடும் சொல்றான் இல்லையா மனுஷன் சாகத்தான் போறான் உள்ள எந்த உயிரினும் சாகத்தான் போகுது இப்படி போக வேண்டாமே என்றுதான் நாம் நினைக்கிறோம் அது முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி தமிழனா இருந்தாலும் சரி ஹிந்திக்காரனா இருந்தாலும் சரி சாக்காடும் வந்தபோது அவன் செத்து இருக்கலாம் கேள்வி கிடையாது இந்த மாதிரி சாக வேண்டாம் ரத்தம் சிந்த உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள் நாங்கள் தவறு செய்வதே எங்களுடைய தொழில் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்களை தவறு செய்யாமல் நீ வைத்துவிடு தவறு செய்யாமல் நீ எங்களை அமைத்துவிடு எங்கள் புத்தியை திருத்திவிடு அது நீ நினைத்தால் செய்ய முடியும் அப்படி செய்துவிட்டு போயேன் இப்படி ஏன் செய்யணும் என்றுதான் நான் கடவுளை கேட்க விரும்புகிறேன் அதனால வேண்டாம் உன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொள் என்று சொல்லி கோளரு திருப்பதியும் அவனுடைய திருவடிக்கு நான் விண்ணப்பம் செய்ய இருக்கிறேன் நீங்கள் முதல்ல சேர்ந்து கொள்ளுங்கள் வேண்டாம் உனக்கு இருக்கிற சீற்றத்தை குறைத்துக் கொள் கோபம் வேண்ட நீ கோபட்ட ஒருத்தான்னு சொன்ன நம்மளால தடுக்க முடியல யாராலும் முடியல விஞ்ஞானிகளால முடியல விஞ்ஞானிகளால முடியல மனிதனால முடியல இல்லையா அதனால பணிந்து நாம கேட்டுக்கொள்ளுவது உன்னுடைய சீக்கம் இதோடு நினைவு பெறவிட்டும் இனிமேல் வேண்டாம் இந்த கடல் கொண்டடிப்பும் வேண்டாம் வேண்டாம் உங்களை அடிபணிந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜனங்களை வாழ விடு நீயே வாழ விடலன்னு சொன்ன உண்டாக்குன நீயே வாழ விடலன்னு சொன்னா அப்புறம் யார் வாழ்விக்கிறது இல்லையா ஆமா என்று நாம கேட்டு விடுவோம் கேட்டு விடுவோம் என்று சொல்லுவதை விட அவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செலுத்தி விடுவோம் ஆண்டவனே உயிர்களை காப்பாற்றி விடுகளையும் அழிக்க வேண்டாம் நீ உண்டாக்கிய சீற்றத்தை குறைத்துவிடு என்று நாம் வேயூர் தோழிபங்கன் பாடிவிடலாம் அவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செலுத்திவிடலாம் என்று எண்ணி அந்த பதிகம் போரா முதல்ல ஆண்டவன் திருவடிக்கு விண்ணப்பம் செலுத்துகிறேன் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மா சரு திங்கள் கங்கை உரிமேலிந்து என் உடனே புகுந்தோதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கமியவே என்பொழு கும்பொடாமை இவை மார் விலங்க இருதேரியடை உருமையூர் அணிந்து உமையோடு வெள்ளை முருகலர் கொண்டை திங்கள் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் திருமகள் அவை நல்ல நல்ல அடியார் அவர் சேவை மதுமதன் மந்தையோடு வடாலிலிருந்து மறையோதும் மங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிவேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் கொடியூர் காலன் என்னால் உணரோடும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தால்வரி வரிகோமற்ற முடவாதமோடும் நான் மலர் பண்ணி கொந்தை நெறி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோலரி முழுமையோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் செப்பில நன்மங்கை ஒரு பாகமாக விடவேறு செல்வனடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலிந்து என்னுடமே புகுந்ததனால் குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நெலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கிணையவே செய்திருந்துமதி கொன்றை மலர் சூடி வந்து என்னுடனே புகுந்த அதனால் ஏழு கடல் சூடிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நெலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கிணையவே பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசுபோரும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் மகன் செய்வோனும் மாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலமும் அலைகடல் மேல் நல்ல அவை நல்ல நல்லடியார் குடலியோடு விசையர்க்கு நல்கு குணமாயே வேட விகிதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமே நடிந்து என் வளமே புகுந்ததனால் புத்தரோட முனைவாகை அடிவிக்கும் அன்ன திருநூறு தம்மை இடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்லடியார் அவர்க்கு மேவே பழக்கம் எங்கும் நிகழ நான் முகநாதியாயுகநாதியாயமா முரத்து அரியான முனிமா தானூறு போடும் நாடும் வந்து அறியாதவர் ாலும் அடியாரி வந்து அறியாத வண்ணத்தை ஆனாலையோ தும் அடியா கிருதானில தாழ்வரால நமதே ஆனது மாலையோ தும் அடிக்க விருப்பில தாழ்வராணி நமதே அரத்தாள் வராணை நமதே அர நமதே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 மோம் சிவாய நமவும் சிவாய நமவோம் என்று அவனுக்கு விண்ணப்பம் செலுத்தி விடுவோம் இதைத் தவிர நாம் வேறொன்றும் செய்ய முடியாது இல்லையா ஆமா இரண்டு நாளாக எனக்கு மனசே தெரியலை யாரோ சாகுறான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா இல்லை எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் தம்பி இல்லை எங்கள் சொந்தக்காரன் எவனும் ஒருத்தன் காஷ்மீரில் இல்லை இல்லையா அனாவசியமா அப்படி உயிர்கள் சாகிறதே வேண்டாமே உன்னுடைய சீர்த்தத்தை குறைத்து கொள்ளேன் என்று விண்ணப்பம் நான் தனியாக செலுத்தி விட்டேன் நீங்களும் சேர்ந்து கொண்டால் நல்லது என்று தான் நினைத்தேன் நம்ம மத தலைவர்கள்னா அதை பத்தி கவலையே படுறதாக தெரியவில்லை ஜனங்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது நம்ம நாடு செய்த பாபத்துல ஒண்ணு இல்லையா ஆமா அவர்கள் இதை செய்யணும் இல்லையா ஆமா அவர்கள்லாம் வாய முடிக்கிறாங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னான் அவன்தான் மலை மதத் தலைவரா இருப்பதற்கு தகுதி போலும் இல்லையா ஆமா இன்னும் பல இடத்துல சொல்றார் இரவிலே கள்வர் கள்வர் கழ்வர் என்று சத்தம் போட்ட என்ன உள்ளம் நடுங்கினேன் உள்ளம்சைத்தேன் அப்படின்ற வல்லற் பெருமான் இல்லையா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மத தலைவரும் சேர்த்துதான் நான் சொல்றேன் குறிப்பிட்டு ஒரு மத தலைவரை தயாராக இல்லை அது எனக்கு வேண்டாம் எந்த மதமா இருந்தாலும் சொல்ல வாய முடியுங்க அப்போ உலகம் எப்படி வேணாலும் ஒழியட்டும்னு தானே அர்த்தம் அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்க உங்க என்ன ஏதோ இடம் கிடச்சி போச்சு பொருள் கிடைச்சி போச்சு வசதி கிடைச்சி போச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நீங்க தூங்குறது தப்பு அவ்வளவுதான் சொல்லலாம் நான் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இந்த சொல்லுக்கே எனக்கு என்ன பதில் வருமோ இவன் யாரு சொல்ல என்று கேட்டாலும் கேட்பாங்க இல்லையா போகட்டும் ஆனாலும் அவன் கேட்டுக் கொள்வோம் அவன் கிட்ட சொல்லிடுவோம் என்று நான் என்னுடைய பணிக்கு நான் வருகிறேன் சதர சதரோ சதர நி நிததா நித ஆலிந்த பெரியோர்களே திருத்தொண்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நில உலகத்துக்கு வந்தது திருத்தொண்ட தொகையை கொடுப்பதற்கு தான் என்று அறுதியிட்டு கூறி விட்டு விட்டார் தெய்வ சேக்கிட பெருமாள் அல்லவா ஆமா அந்த அடியார்க்கும் அடியேன் திருநீர கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்ன அதை ஏற்பகைக்கும் அடியேன் இளையாண்கள் குடிமாற நடிகாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வெல்ல விரன் மண்டக்கடியேன் அல்லிமன் முல்லை அந்த அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா அனுக்காளே இந்த பதிகத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிகத்தின் தான் பாண்டவங்களுடைய பேர் வரும் இந்த பதியும் ஆராய்ச்சியாளருடைய எண்ணம் கேட்டா அந்த அம்மாவுக்கு ஆறு ஊர் சுந்தரருடைய தாயார் ஊர் வந்து திருவாரூர் முதல் பிரசவம் கண்டிப்பா பெண்கள் தாய் வீட்டுக்கு தான் போவா இல்லையா உண்டு கேள்வி கிடையாது அதனால ஆறு ஊர்னு பேர் வச்சுட்டார் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க நல்லா இருக்கு இல்லையா அடுத்த பாட்டுல இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தடியே சில நாயனாருக்கு நேரடியா அடியேன் என்று சொல்லிவிடுகிறார் சில நாயனாருக்கு அடியார்க்கும் அடி ஏன்னு சொல்லிவிடுறார் இல்லையா ஆமா ஆனால் அடியார்க்குமடியேன்னு சொன்னவர் தான் பெரியவர் அடிய அடியேன் சொன்னது சின்னவர் என்று நீங்கள் பொறுப்பு பண்ணிவிடாதீர்கள் என்று நான் உங்களை வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறேன் இங்கே இலைமறிந்த வேந்தம்பி எரிபத்தர்கடிகள் இந்த எரிபத்த நாயனார் என்பவர் கையிலே ஒரு மழுவை ஏந்து கொண்டே இருந்தார் சிவாபராதம் யார் செய்கிறார்களோ அவர்களை தண்டனை கொடுப்பதற்காக அந்த ஒரு மழு வைத்துக் கொண்டிருந்தாராம் மழு என்பது திட்டத்தட்ட கோடலி மாதிரி கோடலி இல்லையா இந்த விளவு விரைவு பழக்கிறாங்க இல்லையா அது வாதி ஒண்ணும் ஆண்டவன் கையில் எடுத்துக்கானல மழுன்னு ஒண்ணும் இல்லையா நாம நீங்க பாத்திருப்பீங்களா ஆமா அந்த மாதிரி ஒண்ணும் அது கூழ்மையான ஆயுதம் தண்டனையை கொடுக்கக்கூடியது கையை காலம் வெட்டக்கூடியது அது அதை வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் இருந்தது கருவூர் அந்த ஊர்ல திருச்சியிலிருந்து போனோம் கரூர் பெற்ற கேத்திரம் தொண்டர் எல்லாம் மலர் பூவியேத்தே தொண்டர் எல்லாம் உண்டலார் உயிராய தன்மையர் காமதே பூசை பண்ணதுனால அதுக்கு ஆனிலை அந்த ஊருக்கு மயில் பூச பண்ணதுனால மயிலாப்பூர் இல்லவா ஆமா அம்பிகை மயில் வடிவத்தில் வந்து பூசை பண்ண மயிலாப்பூர் காமதேனு பூசை பண்ணது ஆன்லைன் என்று கையாளுகிறார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரை விட்டா நமக்கு வேற கதியே கிடையாது நிலைத்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்தான் அப்ப அப்பர் சுந்தர சம்பந்தர் அப்பர் சுந்தர மாணிக்க நினைக்கிறீங்களா கிடையாது அப்படி நான் சொல்லல இல்லையா நாலு பேரை நிறுத்துனா ஒருத்தர் பெரியவர்னு இருந்துதானே தீரணும் பெரியவர் ஒருத்தர் இருந்துதானே தீரணும் இல்லையா அந்த வகையில திருஞான சம்பந்தர்தான் ஆமா நான் தேவாரத்தை ஆதியில இசைக்காகத்தான் படிச்சேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடிக்கிட்டே கிடந்தேன்ல அதனால இந்த தேவாரத்தை பாடலாம்னு இதுக்கு வந்தேன் அது சினிமா பாட்டை தேவையான இனிக்கிறதை பார்த்தேனா ஆச்சரியம் எம் கே தியார பகதர் பாட்டை கேட்ட நான் வேலாயுத ஓதுபார் சொல்லி கொடுத்தது அதை விட இனித்தது எங்க போய் சொல்லுவேனா எப்படி எம் கே தியாரபகர் சாரின்னு உங்களுக்கு தெரியுமா வைரக்கல்ல இப்படி ஆத்னம்னன்ற லைட்ல எப்படி ஒளிர் வருதோ அந்த மாதிரி ஒளி அடிக்கும் அவருடைய சாரீரத்தில் இன்பத்தை விட இனிக்கும் அவருடைய எங்க சங்கதி போட முடியாதுன்னு நினைத்தானோ அங்க சங்கதி போட்டார் அவர் ஆமா இன்னைக்கு கேட்கலாம் சீடியெல்லாம் வந்திருக்கு இல்லையா ஆமா சினிமா உலகத்தை இசை உலகமா மாத்தின ஒரு பெரியவர் எம் கே தியராஜ் பாபு எனக்கு சொந்தக்காரன் இல்ல என் ஜாதிக்காரன் இல்ல அத சொல்லிவிக்கிறேன் அவர் பாத்த நான் கேட்டு தான் நான் பாட ஆரம்பிச்சேன் என்ன ஒரு பெரியவர் இதுல திருப்பி விட்டார் இங்க வந்தா வேலையில் ஒருவர் சொல்லி கொடுக்குற தேவாரம் ஒன்னு ஒண்ணு தேனா இன்னைக்கு ஆரம்பிச்சது அங்கமும் வேதமும் அப்படின்னு சொன்னாரு வேலையாது ஓதுவரு என்னடா எம் கே சாராத பகத இனிக்குதுரா இது அப்படின்னு நினைச்சமா பைத்தியார நினைக்கிறீங்களா இல்லையே நினைக்க மாட்டீங்க ஆமா அப்படி இனிச்சவாசிதான் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தூக்கத்துல கூட தேவாரம் பாடி இருக்கிறேன் இல்லையா ஆமா அப்படி அப்படி திருயான் சம்பந்தர் இந்த சைவத்துக்காக அவர் உழைத்த உழைப்பு தொண்டு அவர் இல்லைன்னா ஏழாவது நூற்றாண்டோட சிவாலயம் அவர் இழுத்து மூடி இருப்பான் உடச்சி அறிஞ்சிருப்பாங்க ஆமா அத கருவூல் ஆறு நிலைன்னு தெரிஞ்சு சொல்றாரு சுவாமி இப்ப வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு அதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் சொல்றாரோ சம்பந்தர் இல்லிருக்கு வேலூர் சொல்றா புல் சம்பாதி ஜடாயு வேணம் வே முருகன் ஊர் சூரியன் இது நாளும் பூசை பண்ணது அந்த ஊரை அதை ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் புள்ளிருக்கு வேலூர் சொன்னார் அவரு இல்லையா ஆமா அந்த மாதிரி சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் தெய்வ சேக்கீழார் சொல்றார் சம்பந்தர சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் ஓங்கிய ஞானம் ஓமயிலா கலைஞானம் உணர்வரிய மெஞ்ஞானம் தவ சம்பந்தர் சாம் உணர்ந்தார் இல்லையா ஆமா எந்த வகையில பார்த்தாலும் அவருக்கு ஈடு சொல்ல முடியாது அதனால தான் சம்பந்த தேவாரத்தையும் அப்பர் தேவாரத்தையும் சுந்தர தேவாரத்தையும் ஓரளவுக்கு நான் படிச்சு பார்த்தேன் ஓரளவுக்குத்தான் பார்த்தேன் முழுசா பார்த்தேன்னு நான் சொல்ல முடியாது அந்த அறிவும் எனக்கு கிடையாது தெரியான சம்பந்தரம் தான் எனக்கு பெரியவர்னு எனக்கு தெரிஞ்சுது நான் வெள்ளாதேன் அவர் பிராமணி அபிமான இருந்தா நான் யார்கிட்ட செலுத்திருக்கோம் ஒருத்தருட அப்பர்கிட்ட செலுத்திருக்க அவரும் போயிருக்கணும் கிடையாது உபதேசம் கேட்கும் மதுரை மடத்தில் தான் கேட்டுக்கிட்டே மதுரை மடம் வந்து திருஞான சம்பந்தர் வந்தது ஆமா திருயான்சு முதலிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு மாத்திரம் இல்லை சைவ உலகத்துக்கே அதுதான் ஆமா ஆனா தான் முதல்ல தூக்கி வச்சாங்க புலியருக்கு ஒன்று புகழியர்கள் உண்கடல் போட்டி அப்படின்னு ஆமா கண்டனார் கருவூர் உள்ளானிலே அண்டனார் அருளியும் என்பது கருவூருக்கு கிடைத்த தேவாலத்தினுடைய முதல் பாடல் இந்த எரிபத்த நாயனார் என்பவர் அந்த ஊர்ல இருந்தார் கையில ஒரு மழு வச்சுக்கிட்டே இருந்தார் யார் சிவாபராதம் படுறான்னா அவனை கையை கால வெட்டி போடுற அப்படின்னு அந்த மழுவுக்கே வேலை இல்லாம போச்சு எப்படி மனு நீதி சோழன் தூங்கும் மணியாக தொங்கி கொண்டிருந்ததோ ஒரு மணி அதை அடிக்க வேண்டிய நிர்பந்தமே இல்லை ஒரு பசுவுக்குத்தான் ஏற்பட்டது அல்லவா தான் தூங்கும் மணிய தெய்வ சேர்க்கையா அந்த மழுவுக்கு வேலை இல்லாமலே போயிடுது ஆனா வச்சிருந்தார் கையில் அந்த ஊர்ல சிவகாமி ஆண்டார்னு ஒரு பக்தர் அவர் தினந்தோறும் பூவெடுத்துக் கொண்டு வந்து சாமிக்கு கோயிலுக்கு கொண்டு கொடுப்பார் இப்படி பூ எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம அப்படி கையில் இப்படி தூக்கிட்டு வரக்கூடாது அந்த குடலை இந்த கையை தவிர இந்த உடம்புல இந்த துணியில படக்கூடாது என்பது புஷ்ப விதி ஆமாம் ஒரு கொம்பு இருக்கும் இந்த குடலையே இந்த கொம்பில் தொங்க விட்டு தூக்கிட்டு போவாங்க அவ்வளவு எடுத்துக்கொண்டு போகிற ஒரு பூவை தான் சிவனுக்கு சாத்தணும் தெருவில் இருக்கட்டும் தண்ணி இல்ல செம்ப ஏரியில வருடம் பூரா தண்ணி இருந்தது இன்னைக்கு இல்ல அதுக்காக கரையை உடச்சு விடலாமா கண்ட்ரோல் இருக்கட்டும் உன்னால முடிஞ்ச போது செய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆமா கண்ட்ரோலே எடுத்து விட்டீங்கன்னா இந்த கரை இருக்கட்டும் என்றைக்காவது தண்ணி வரும் ஆமாம் பண்ய பார்த்துக்கும் ஆக அந்த சிவகாமி ஆண்டார் என்பவர் தினந்தோறும் கோயிலுக்கு போடுத்துட்டு போவார் அப்படி புஷ்பத்தொண்டு செய்கிறது கோயிலை கூட்டி மெழுகிறது கோவிலுக்கு விளக்கு போடுறது கோயிலுக்கு பாட்டு பாடுறது இதெல்லாம் சிவத்தொண்டு இல்லையா ஆமா விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பருத்தி ஆகும் கோயில கூட்டுறவன் தண்ணிய விட்டு நல்லா மெழுகுனான்னா இதை விட பத்து மடங்கு புண்ணியம் கூட கிடைக்கும்னு மார்க் போட்டே சொல்றார் யாரு அப்பர் பெருமான் விளக்குட்டார் பேரு சொல்லின் மெய்நரி ஞானமாகும் உனக்கு நல்ல புத்தி வேணுமா கோயிலுக்கு விளக்கு போடும் கோயிலுக்கு விளக்கு போட்ட புத்தி எண்ணெய திருடி போனியா புத்தி இல்லாமல் நாள் உள்ள பிறந்தோம் அதுவும் பொட்டை குட்டியா பிறந்தோம் இல்லையா ஆமா துளக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறல் ஆகும் மோட்ட சாம்ராஜ்யம் கிடைக்கும் உனக்கு ஆமா இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில ஒன்று சொல்றாரு எப்போதுமே மார்க்கு பின்னால தான் போடுவான் இல்லையா ஆமா எல்லாத்துக்கும் மார்க் பின்னால போட்டவர் ஒரு செயலுக்கு மாத்திரம் மார்க் முன்னாடி போட்டார் எது கோயிலுக்குன்னு பாட்டு சொல்றான் அவன் அவனுக்கு சிவன் அருள் கொடுக்கறதுக்கு அளவு கிடையாதுன்னு அளப்பில கீதம் தொன்னார்க்கு அடிகள் தான் மறு ஒரு நாளும் தவறமாட்டேன் நான் கோயிலுக்கு போய் பதியும் பாட உடல்நிலை சரியில்லைன்னாலும் போய் நின்னுகிட்டு ஒரு பாட்டாவது சொல்லிட்டு வந்துடுவேன் ஆமா ஒரு மாசமா உடம்பு சரியில்லை எனக்கு ரெண்டு பதியும் ஒரு பதியும் சொல்லிட்டே வந்தேன் இப்ப ரெண்டு நாளா கொஞ்சம் தேவரை போல இருக்கு முந்தா நாள் அஞ்சு பதியும் சொன்ன நேற்று ஏழு பதிக அவன் பார்த்தான் அருளை அள்ளி கொடுத்துட்டு போறான் இல்லையா ஏன் கவலைப்படணும் கிடைக்குமா இசை இசை கிடைக்குமா ராகம் பாடுறேன் அந்த ராகத்தை இவர் சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு எல்லாரும் சொல்ல முடியுமா ஆமா இசைக்கு உகந்தவன் அவன் அல்லவா ஆமா அப்படி அந்த திருத்தொண்டர் தினம் பூ எடுத்துக்கிட்டு அத பெரிய படிச்சோமே ஆனால் அந்த பூ எப்படி எடுக்கணும் எப்படி கொண்டு போய் அத கோயில் சேர்க்கணும் அப்படிதெல்லாம் விளக்கமா எழுதி வச்சிருக்கிறாரு பெரிய புராணத்துல இல்லையா ஆமா கிடைத்த சொத்து பெரிய புராணம் நமக்கு அல்லவா ஆமாம் அவதான் திரும்பி பார்க்கறதுல சத்தியம் பண்ணிவிட்டோங்க எ போனாரு சோழன் ஆண்டு கொண்டு தான் கருவூரை அன்னைக்கு அவன் பட்டத்துக்கு வந்த நாள் அந்த சோழனுக்கு யானைய காவிரில கொண்டு குளிப்பாட்டி காவிரி இல்லை வேற ஏதோ ஒரு நதி அதுல குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி வீதியில ஓட்டிட்டு வரலான்னு வீதியில ஓட்டிட்டு வந்தா வர்ற இடத்துல அதுக்கு மதம் பிடிச்சி போச்சு எந்த எந்த வேலையில எந்த நோய் வரும்னு நம்மளால சொல்ல முடியுமா ஆமா இப்ப சின்ன பிள்ளைல உங்களுக்கு தெரியாது என்ன போல வயசாகிட்டா தெரியும் காலையில பார்த்தா இந்த கை வலிக்காம இருக்கும் மாலையில பார்த்தீங்கன்னா வலிக்கணும் காலையில பார்த்தா தலைவலி இருக்காது மாலையில இருக்கும் காலையில பார்த்தா சளி பிடிச்சிருக்காது மாலையில பார்த்தா பிடிச்சோம் எந்த வேலையில எந்த நோய் வரும்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது அதே மாதிரி அந்த நோய் வந்துடுத்து இந்த மதம் என்ற நோய் வந்துடுத்து இந்த யானை மதம் வந்து அதை வெறிச்சு ஓடும் எதுக்கண்டவன்லாம் அடிக்கும் உதைக்கும் கொண்டு விடும் போச்சா போன போது என்ன பண்ணுச்சு இந்த குடலைய தொங்கு போட்டு போனாரு அந்த சாமியாரு அப்படி கையை நீட்டி இந்த குடலைய புடுங்கி கீழே அடிச்சது மலர்கள் பூரா சிந்தி போச்சு ஆண்டு மலை சிந்தி போச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு எரிபத்தர் பக்கத்து யானை மதங்கொண்ட யானை செல்வா இவர் சாமியாரு அவ மகாராஜா விட்டு யானை ஆமா கவலைப்படலை ஒரே பாச்சல பாஞ்சாரு பெட்டி வீழ்ச்சி விட்டாரு யானையை அவன் ஒரு வெட்டு தூக்கி அறிஞ்ச அஞ்சு பேரையும் வெட்டி விட்டார் அது அஞ்சு பேர் இருக்கணும் சேர்க்கிறாரு பெருமான் வெட்டி விட்டு அங்கே நிக்கிறாரு இத சொல்லும் எனக்கு ஒரு நினைப்பு வரும் மகாத்மா காந்தி சரித்திரத்தில் ஒரு இடத்துல வருகிறது நான் காங்கிரஸ்காரன் அல்ல நான் உங்ககிட்ட அதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஆமாம் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல ஆனா மகாத்மா காந்திகிட்டே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு ஆமாம் அப்படின்னா உயிரை கொடுத்து கேட்பேன் ஆமா மகாத்மா காந்தியினுடைய கட்டுரைகள் ஏதாவது வந்ததுன்னா பிரியமோடு படிப்பேன் உண்மையான மனிதன் நாட்டுக்கு சுதந்திரி கொடுத்தா வெள்ளார வர முடியும் இன்னைக்கு ஜனாதிபதி முதற்கொண்டு இன்னைக்கு கருப்பாடு வர முடியும்னு கொண்டாந்து வச்சவர் அவர் அல்லவா அல்லவா அதற்காக நினைக்கிறேன் அவ்வளவுதான் எந்த கட்சியும் கிடையாது மகாத்மா காந்தியினுடைய படம் நோட்டு போட்டு வந்தது அளவில்லாத மகிழ்ச்சி எனக்கு ஆஹா இப்போது நினைச்சான் கிடையாது ஒரு இடத்துல நாடு சுதந்திரம் வருவதற்கு முந்தி பல கலாட்டங்கள் பண்ணாங்க உப்பு சந்தை ஆக்குற அது இது என்ன பண்ணாங்க அப்படி நீ தவறு நாட்டுக்காக நீ தவறு பண்ணும் அந்த தவறு செய்த இடத்தை விட்டு செய்து விட்டு நீ ஓடி போயிடாதே அது கோழைக்கு உண்டான செயல் எந்த செயலை எங்க செய்தியோ அங்கேயே இது அப்படின்னு ஆமா நிறுத்தினியா நிறுத்தி விட்டு ஓடி போயிடாத நான் தான் சொல்லு அப்படின்னா அது நடத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு இது நடந்தது காலங்கா காலத்துக்கு எல்லாம் முன்ன பெரிய புராணம் எப்ப துவந்துச்சு அப்ப அதுக்கு முன்னே சரிசிரங்கள் இருந்தது வெட்டிபிட்டு அங்கேயே நின்றார் இப்ப இவர் சொன்னதும் எப்படி இருக்கு வெட்டி விட்டு ஓடி இருந்தாருன்னா கோழை இல்லையா ஆமா அங்கேயே நின்னார் அதுக்குள்ள மகாராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு போட்சோட அவன் பேர் இல்லையா இளையமல் இந்த வேல் பொஞ்சிய புகழ்ச்சோழர்கடி என்று பின்னால வருகிறது பட்டத்து யானையே அப்படியா இதோ புறப்படும் அவனை நான் கொன்று விடுகிறேன் வந்து பார்த்தாரு வீதியில யானை கிடக்கு நாலு பேரும் செத்து போய் கிடக்கிறான் பக்கத்துல ஒரு சிவனடியாரு மழு வச்சுக்கிட்டு நிக்கிறாரு ரத்தம் சோட்டுது ஆஹா இவரா கொண்டாரு இந்த சிவனடியாரா செய்தாரு சிவனடியார் செய்திருந்தார்னா தப்பு அவர் பேர்ல இருக்காது அப்படின்னு திண்ணமான எண்ணத்துல இருந்திருக்கிறான் ஐயா யானை என்ன செய்தது அவனு வணங்கிதான் கேட்டான் நினைச்சிருந்தான்னா உடலாள உருவி தலையை சீவி இருக்கலாம் செய்திருக்கலாம்ல யார் தடுக்க முடியும் நாட்டு மன்னன் செய்யறான் ஆமாம் ஒண்ணும் செய்ய முடியாது சிவகாமி ஆண்டாரு எடுத்துட்டு போன பூவை பிடிச்சி சிந்திப்பிட்டு பாரு பூவெல்லாம் இன்னைக்கு கடவுளுக்கு போறத பூவெல்லாம் அதை கடகு பாரு பூஜைக்கு பூ கிடையாது இன்னைக்கு உன் பட்டத்தியான பண்ண வேலை அப்படின்னாரு என்னுடைய பட்டத்தையான இந்த தவறு செய்து விட்டுதா அதற்கு பொறுப்பு நான் அல்லவா நான் அல்லவா பொறுப்பு இதோ இருக்கிறது கத்தி என்னையும் வெட்டி விடுங்கள் அப்படின்னா படார் அந்த கத்தியை பிடிங்கிவிட்டது ஏன் இல்லைன்னா தானே குத்திட்டு செத்து விடுமா உண்டு இல்ல பரமசிவன் வந்து காட்சி கொடுத்தான் அல்லவா என்று வரலாறு பெரிய புராணத்துல எழுதுகிறார் இது நமக்கு என்ன தெரிகிறது கேட்டா சிவாபராதம் செய்யறவனே யாரு நீ தட்டி கேட்க முடியல இன்னைக்கு கோயில்ல கோயில்ல நடக்கிற அட்டூழியங்களை இன்னைக்கு கேட்க முடியுதா கோயில் கோயிலாகவா இருக்கிறது சொல்றேன் கிடையாது மகாத்மா காந்தி அன்னைக்கே எழுதினார் நம்ம கோயில்கள் எல்லாம் நம்மளுடைய மனத்தை சாந்தி செய்யக்கூடிய அளவில் அந்த கோயில்கள் இல்லை நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கூட போய் பார்த்தேன் இனிமே கோயிலுக்கே போறது இருந்தால் வந்துட்டேன் அப்படின்னு எழுதிச்சிருக்காரு இந்த அவுட் ஆஃப் இருக்கிற புஸ்தகம் கிடைச்சா பாருங்கோ அதுக்கு என்னவோ புத்தகம்னு பேர் அது ஒரு புத்தம் கிடச்சிது அது கொஞ்சம் நாள் படித்தேன் அப்புறமா அந்த யாரோ தூயிட்டு போய்ட்டான் அதை எத்தனையோ பேர் வர்றவன் என்கிட்ட கூட வீட்டுக்கு புத்தகத்தை தூயிட்டு அது எங்கேயோ போயிடுத்து யார் தூயின் போனான்னு தெரியல ஆமாம் அப்படி இன்னைக்கு வெளிமல வெளியில இருக்கிறவன் தப்பு பண்ணல பெரிய பெரும்பகுதி பெரும்பகுதி நான் பார்த்தவன் கோயில் தான் கோயில்ல யார் செய்யக்கூடாதோ அவன் செய்யறான் அந்த வேலைய ஆமா யார் கேட்கறது யார் கேட்க முடியும் கடவுள் ஒருத்தன் தான் கேட்கணும்னு விட்டுடுவோம் நம்ம அவ்வளவுதான் வேற ஒன்றும் பட முடியாது என்று சொல்லி இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் அவரை நினைத்து நாம் வணங்கி விடுவோம் அடுத்தது ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார் சோழ நாட்ல எய்னூர் ஊர்ல பிறந்தவர் இவர் வாழ் பயிற்சி கொடுக்கிறவர் இல்லவா இப்பவும் கிரிக்கெட் பயிற்சி கொடுக்கிறவங்க பெரிய தகராறுல நிற்கிது போகுது இல்லையா ஆமா எல்லாருமா சேர்ந்து வருமானம் போயிடுவேங்கிறதுக்காக எல்லாம் கொண்டு ஒத்துமையா போயிடுவானுங்க போயிருப்பயிற்சி கொடுக்கிறவர் அப்ப அவருக்கு நிறைய வசதி வந்தது அவருக்கு வெண்டாதவன் ஒருத்த என்ன பண்ணா இவனுக்கு என்ன தெரியும் வாழ் பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவனை யாரும் திரும்பி பார்க்கல செவனி இவனை ஒழிச்சு கட்டினாதான் நமக்கு வரும் சொல்லிப்ட்டு என்ன பண்ணா அவனுக்கு பேர் அதிசூரன் பேர் இவருக்கு பேர் ஏனாதிநாதந்தம் ஏதாதிநாதன் ஏனாதி என்று அவருக்கு பேர் ஏனாதி என்று பேர் இருந்திருக்க அவர் பிறந்த ஊர் எயினூர் சோழ நாட்டில் அது எங்கே இருக்கோ எனக்கே தெரியாது ஒரு ஒரு போய் சண்டை கூப்பிட்டான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அதில் பார்த்துக்கணும் சரிட்டோம் ரெண்டு போட்டாக்கு முத நாள் தோற்று போயிட்டான் சரி போன்ட்டார் மறுநாளும் சண்டைக்குட்டான் நாளைக்கு சண்டைக்கு வரேன் நீ வா அப்படின்ட்டோம் என்ன சரி வான்ட்டார் போர்க்களம்னு ஒரு இடத்துக்கு அங்கே போனாங்க இவன் என்ன பண்ணா இந்த பலகைய பெருசாக அப்படி ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதை அப்படி மறைச்சிக்கிட்டே வரணும் முகம் தெரியாம மறைச்சுக்கிட்டேன் பார்த்தாரு என்னடா முகத்தை மறைச்சுக்கிட்டே வர்றான் ஏட முகத்தை மறைச்சிடான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நின்றரு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிட்ட வந்தவன அந்த பறகையை எடுத்து விட்டான் விபூதி இருந்தது பூசி அடியார் அல்லவா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு கத்தியை கீழே போட்டார் அவன் வெட்டி விட்டான் வேற வெட்டான் இதுல இருந்து என்ன தெரிகிறது விபூதிக்கு மதிப்பு கொடுத்தாரு இல்லையா உயிருக்கு மதிப்பு கொடுத்துட்டாருனா உயிருக்கு மதிப்பு கொடுத்துட்டாருனா அவனை வெட்டி இருப்பார் அல்லவா ஆமா ஒரு சின்ன விஷயம் சொல்ற என்னடா இதெல்லாம் சொல்றானே நீங்க எண்ணி விடாதீர்கள் நான் ஒரு தோட்டம் வாங்கினேன் அது பட்டா இல்லாத தோட்டம் அப்பெல்லாம் பட்டா கிடையாது நத்தஞ்சாரிகள் பட்டா கிடையாது இப்போதானே வந்துடும் இந்திரா காந்தி காலத்தில் தான் அதை மூவ் பண்ணாங்க இப்போ தான் அது நடைமுறைக்கு வந்துடும் நான் வாங்கிவிட்டேன் நான் வாங்கும்போது அதுக்கு பட்டா இல்லை பத்திரத்துல இருந்தது வாங்கிட்டு பின்னால மாவட்ட சர்வேயர் வச்சு அதை அளந்து கட்டும் போது இப்பதான் என்னென்னமோ திருமொல்லு நடக்குதல்லு நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா சொல்ல முடியல முதன் நாள் அளந்து கட்டினவரு சரியா சொல்லிட்டு போயிட்டாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதிபத்தை நான் கொடுத்து விட்டுட்டேன் அந்த ஆண்டை இதை விட ரெண்டு மடங்கு அவன் கொடுத்தான் வேற ஒருத்தன் ரெக்கார்டில் என்ன எழுதிட்டாரு தருமரம் இல்லைன்னு எழுதிட்டார் என்னையான்னு கேட்டேன் மேப்ப இருக்குன்னு சொன்னீங்களே நீங்க இல்லேன்னு சொல்றீங்களே அப்படின்ன நான் சரியா மேப்ப பாக்காம சொல்லிட்டேன் நீ மேப்பை போய் பாருன்னு மேப்ப ஒரு நாள்ல திருத்தப்பட்டிருக்கு என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அவங்க சைட் பண்றவங்கலாம் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய ஆளுங்க நான் அவனை போய் எதிர்த்து நின்ன நான் உயிரோட கொண்ட வாழ முடியாது ஆமா பார்த்தேன் சரி நிலம் வேண்டாம்னு விட்டுட்டேன் உயிர் பெருசா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நிலம் பெருசான்னு பார்த்தேன் உயிர் தான் பெருசு இந்த நிலம் போனா போயிட்டு போகுது விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் போயிட்டு விட்டு அந்த மாதிரி விபூதி நினைச்சாரு வேலை கீழே போட்டது சரிதானு எனக்கு நான் அவன் சண்டை போட்டிருந்தானே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தான் பாருங்க நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டாயிரம் பெரிய தீர்த்து என்ன உயிர் போய்டும் காசு பெருசா எது பெருசு ஆமா விட்டுட்டான் பேசாம இன்னைக்கு தான் பெருசு நினைச்சாரு அவன் மறைச்சுக்கிட்டு வந்தான் பாருங்க கிட்ட வந்து எடுத்து விட்டான் பாருகே பத்துனு பாலை கீழே தப்பா விபூதித்தான் பெருசுன்னு நாம் நினைத்தால் இது கதை சரி என்று நாம் சொல்லுவோம் இல்லை தான் பெருசு நாம் நினைச்சோம்னா தப்பு சொல்லத்தான் சொல்லுவோம் என்று விட்டுவிட்டு அடுத்ததுக்கு நான் போறேன் அடுத்தது கதை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பக்கடியே ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு என்று நினைக்காதீர்கள் உங்களை நினை உங்களுக்கு நினை ஊற்ற உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிடவே இல்லை என்னுடைய ஆசிரியர் சொன்னாரு நீ மேடையில பாடும்போது எதுக்க உட்கார்ந்துக்கிறோம் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு நீ பாடாதே உன்னை விட அவன் கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டு பாடு சொன்னார் ஆமா உன்னை விட அவன் கெட்டிக்காரன் எடுக்க உட்கார்ந்துருக்கிறவன் ஜாக்கிரதையா பாடினார் அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி அஞ்சு அல்லவா ஆமா அந்த நினைப்பிலிருந்து நான் மாறவே இல்லை என்னை விட நீங்க புடிச்சாலின்னு எனக்கு தெரியும் இல்லையா நினைவூட்டுறேன் அவ்வளவு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் அவர் பிறந்தது வேட இருக்கணும் இல்லையா ஆமா காலத்தில் தேவாரம் நினைத்து பார்ப்போம் இதான் சந்தர்ப்பம் எனக்கு இல்லையா ரெண்டு தேவாரத்தையும் உங்களுக்கு நினை ஓட்டி ரீதா! ீதாதா அப்ப நீங்க பேசாம சுத்தி மாத்திரம் வச்சிருக்கேன் நான் பாடி சந்தமா ரஜினோடு சாதி தேக்கம் மரம் தனி பா மாறி தானி பாதிப மாறி முசிய புதுச்சை அவனை சித்தி பாபுன்னா சொல்ல வேண்டிய தேவையில்லை எனக்கு சந்தமார் ரகிலொடு சாதி தேக்கம் மரம் உங்குமா முகலில் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில்வடு மல்குவன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே யால என் மனத்து உள்ளவே தந்த மாரகிலோடு சாதிதே காரம் மாகடி தரகினில் குமையோடும் மந்தமாரோடில் வே மனத்து உள்ளதே அட்டமா சித்திகள் அனைதரு காலமாத்தையனை காடியான் சிட்ட நான் மாதிரி வந்த ஞானம் வந்தோ இட்டமா பாடுவார்கள் இல்லையா பாவமே கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் வேடர் குளத்தில் பிறந்தவர் வேட்டையாடுறதுக்காக போனார் ஒரு பந்தியை திரட்டிக்கிட்டு திருக்காலத்தி மாலைக்கு போனார் அந்த பந்தி ஓடிட்டே இருந்தது இவர் என்ன பண்ணுவாரு ஓடிட்டே போனாரு ஓடிட்டே போனாரு திருக்காலத்தை மறைக்கு போயிட்ட இல்லையா திருக்காலத்தை ஈசன்ல எடுத்துக்கிட்ட தந்தி அவ்வளவுதான் இல்லையா ஆமா போய் கட்டி பிடிச்சுனாரு சாமி காட்டுல எப்படி இருக்க நீ எப்படி தனியா இருக்க உனக்கு யார் துணை உனக்கு யார் சாப்பாடு போடுறா கேட்ட நம்ம கேட்க தோணுமா சேர்க்கிறாரு எழுதினாரு அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பு என்னும் அன்பு ும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிணி என்று அருள் செய்தார் என்று சேக்கழார் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கலை தெரியும் அவருக்கு இசைக்கலையா காலக்கலையா நடனக்கலையா பூசைக்கலையா எது தெரியும் அன்பு கலை அன்பு கலை தெரியும் அவருக்கு அல்லவா தான் இந்த கலை என்பது இங்கே அன்பு என்று ஆமா என்பதை அப்படி ஒரு நாயனார் நம்ம திருத்தொண்ட தொகையில இருக்கிறார் என்று எண்ணு கொள்ளுங்கள் சம்பந்தர் சொல்லும் போது சொன்னார் வேண வேணய தோளுமயர் நபாக மதுபாக விடையேறி தடை மேல் தூய மதிசூடி துடுகா நில் நடமாடி மலை தன்னை வினைவில் வாய் கலசமாக சமந்தர் சொல்றது வாய் கலசமாக அப்புறம் வாய் கலசமாக பாட்டு மறந்து வேளுமையாக மதுவாக விடையே ரீசடை மேல் தூய மதிசூடி சுடுகாடி நடமாடி மலை தன்னை வினைவில் வாய்கலதமாக வழிபாடு செய்யும் ஒரு பதம் எது நடுமத்தில் இருக்கு கடவுளே கடவுளே வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காலத்திையே என்று முடிக்கிறார் செய்ய நான் என்ன செய்வேன் நினைத்தார் மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அன்புக்கு இலக்கணமா கண்ணப்பதான் நினைச்சு விட்டார் அவர் இல்லையா திருவாசகன் சொல்லிவிட்டார் கண்ணப்பன் ஒப்பதூர் அன்பின் கண்டதில் என்னப்பன் என் பில் என்னையும் ஆட்கொண்டே வண்ணப்பனுக்கு என்னை தர்மனை சுண்ணப்பன் நீட்டற்கே சென்று அபு அபூர்வமான ஒரு கதையை இவர் கரை மறைந்த சீர் நம்பி கண்ணப்பன்னு பாடி வச்சுட்டு போயிட்டார் அதுக்கு கொஞ்சோண்டு விளக்கம் எழுதினார் நம்பி அண்டார் நம்பி அதான் திருத்தொண்டர் திரு அந்தாதி அதற்கு விளக்கம்தான் சேக்கிரார் பெருமானை எழுதினார் இல்லையா ஆமாம் சேக்கலார் எழுதலைன்னா நமக்கு தெரியாது ரோமாபுரின்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் நான் சரித்திரம் மிகவும் படித்தவன் அல்ல கொஞ்சம் கொஞ்சம் படித்தவன் கேட்டவன் காம வெள்ள மூழ்கியே கெட்டது அந்த நகரம் அப்படி காம வெள்ளத்தில் போயிருப்பான் இந்த சோழம் இல்லையா ஆமா இந்த நீதிக்கதையெல்லாம் சிவக்கதையெல்லாம் சொல்லி அவனை திருப்பினார் தெய்வ சேக்கிரார் அல்லவா ஆமா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே திருப்பின புண்ணியம் தெய்வ சேக்கிடாறு உண்டு அவர் கோயில் கிளமா கிடந்ததை திருத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு ஒரு தடவை செய்துல மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ண கொஞ்சம் எனக்கு வசதியா இருந்ததுன்னா உடம்பு சரியா இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவேன் செய்வேன் உடம்பும் நல்லா இருக்கணும் கையில வசதியும் இருக்கணும் இல்லையா ஆமா ஆஹ் ஆமா அப்படி தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அவருடைய கதையை இப்படி எழுதி வச்சுக்கிறார் அடுத்தது கலைமறிந்த சீர் கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தம் அடியார்க்கும் அடியேன் திருக்கடவூர் என்று ஒரு ஊர் அந்த ஊர்ல கலைய நாயனும் ஒரு கலயம் என்பதும் குடம் என்பதும் ஒண்ணுதானே இல்லையா மண்குடம் அத கலயம்னு கூட நாம சொல்றோம் இல்லையா ஆமா அங்க ஒரு சாமி கடவுள் கடம் வடமொழியில் சொன்ன தமிழ்ல சொன்ன கலயம் அந்த கலையம்னு தனக்கு பேர் வச்சு கொண்ட ஒருவர் அல்லவா ஆமா கதை பெருசு கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட நினைக்கிறேன் அதனால இந்த நான்கு நிமிடங்கள் தான் இருக்கிறது முடிச்சாகணும் கண்டிப்பாக தப்பா வரும் என்று சொல்லி ஒரே ஒரு கடவுள் தேவாரம் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக குறிநூல் ஒருவர் பொருந்த வடியார் மூவிளைவேல் பலர் கங்கையும் மங்கையுடும் கடியார் கொண்டேனே கடவுர்தனுள் வீரட்டத்தையும் அடிகே என்ன முத எனக்கு ஆர் துணை நீ எல்லா என்று சொல்லி தமிழிசைக்காக எப்படி ஒரு இவ்வளோ பெரிய கட்டடம் இல்லையா ராஜா சர் அண்ணாமலை செட்டி செய்த புண்ணியம் அந்த பரம்பரை அப்படியே செய்து கொண்டிருக்கிறது தமிழிசை கேட்கட்டும் ரெண்டு ஒரு பாட்டு கேட்டாலும் மாதா மாதம் நடக்கட்டும்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த மாதம் கொஞ்சோண்டு நடைபெறும் தேவாரம் பூரா கேசட்டில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தேவாரம் திருவாசகம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கேசட் அல்லவா பூரா வந்திருக்கு ஒழுங்கா வந்திருக்கு ஒழுங்காக நான் தேவாரத்தை படித்தேன் ஒழுங்காக பாடியிருக்கிறேன் ஒழுங்கான இசை பறித்தேன் பயின்றேன் ஒழுங்காக பாடி வச்சிருக்கேன் சம்பிரதாயமெல்லாம் எனக்கு தெரியும் சம்பிரதாயத்தோடு பாடுகிறேன் தேவாரம் பா சிவை பூசை சிவபூசை செய்ய வேண்டும் என்று ஆசாரம் இருக்கிறது அனுஷ்டானமாவது அவன் வேண்டும் என்று தேவாரத்தை யார் வேணாலும் பாடலாம் என்று சொல்லிவிட்டாலும் ஆசாரம் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவன் அனுஷ்டானமாவது செய்ய வேண்டும் பஞ்சாட்டனம் சொல்ல வேண்டும் சிவபூசை செய்ய வேண்டும் அவன் தேவாரத்தை பாட தகுதி உடையவன் என்று எழுதி வைக்கிறார்கள் அந்த தகுதி எனக்கு இருக்கிறது அப்படி செய்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல முதல் தேவார ரெக்கார்டு வழி வந்தது இரண்டாயிரத்தி அஞ்சு இப்போ இருபது வருஷம் திருக்கோயில்கள் எல்லாம் கேட்டது தமிழர்கள் இதயம் பூரா கேட்டது இல்லம்பூரா கேட்டது கேசற்று வடிவத்தில் அல்லவா ஆமா என்னை பாட செய்ய செய்தவத்தான் அவ்வளோதான் அவன் தான் பாடினான் வாயத்திறந்த அவ்வளவுதான் இந்த தலைமுறைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு ஒரு தலைமுறை ஓடி போச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து வருஷம் ஆச்சா ஆமா இருபது வருஷம் கேசட்ல கேட்டவங்க மறுபடியும் சிடியில கேட்க முடியும் அத அடுத்த மாதம் இதோடு அதை சேர்த்து வச்சுக்கலாம் என்று நான் தமிழ் சங்கத்தாரை கேட்டிருக்கிறேன் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் இன்னும் சரிவான முடிவுக்கு இடமெல்லாம் இங்க தான் நடத்துறதுங்கிறல்லாம் முடிவுக்கு வந்துடுத்து யார் தலைவர் அதை வெளியிடுறதுங்கிறது இன்னும் சரியாக அகப்படலை சிஎம் ஏசிஎம்ஐ கேட்டேன் அவர் ஊரில் இல்லை ஆட்சியை கேட்டிருக்கேன் நான் அவங்கள்ட இன்னும் சரியான பதில் அல்ல அப்படி இல்லைன்னா தலைவரை கேட்கணும் அதுவும் இல்லைன்னா வேற யாரும் தலைவரை தேடணும் இல்லையா ஆக அடுத்த மாதம் கொஞ்சோண்டு விரிவுரையும் கொஞ்சோண்டு அந்த கேசத்து வெளியீடு விழாவும் நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன் அதற்குரிய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவும் எதுக்காக இவ்வளவும் யாருக்காக யாருக்காக எனக்கா உங்களுக்காக தமிழர்களுக்காக அல்லவா என்று சொல்லி அடுத்த மாதம் சந்திப்போம் தவறாமல் வாருங்கள் இந்த சீடி வாங்குங்கள் போட்டு கேளுங்கள் இந்த தலைமுறை செய்த புண்ணியம் அது என்று நான் நினைக்கிறேன் வாருங்கள் வாங்குங்கள் கேளுங்கள் என்று சொல்லி பஞ்சாத்தரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான்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 நம பார்வீவர महादेव